முகமது அவர்கள் அவனது அடியாராகவும் தூதராகவும் உள்ளார் என்றும் ஈசா அலிசல்லாம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் உள்ளார் என்றும் மரியாஹ் போட்ட அவனது வார்த்தையாகவும் அவரிடம் உள்ள உயிராகவும் உள்ளார் என்றும் நரகனும் உண்மை என்றும் ஒருவர் கூறினால் அவரது செயல்களுக்கு ஏற்றபடி அல்லாஹ் அவரை செய்வான் என்று நபிஹாய் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு எட்டு முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் முகமது ரசூல்ல சாட்சி கூறினால் அவர் மீது நரகத்தை அல்லாஹ் தடை செய்து விட்டான் என்று உள்ளது